இரண்டாயிரத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் இவை போல போகிற நாளிலே அருமருஷகராய் ஜேசு கிறிஸ்து சர்வலோகத்தின் பாவத்திற்காக சர்வலோகத்தில் உள்ள மக்களுடைய எல்லாருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக மனக்குளம் அடைய வேண்டிய சகல தண்டனைகளின் தான் ஏற்றுக்கொண்டு கல்வாரி செல்விலை தொங்கினார் என்பதை நாம் அறிந்து உணர்ந்திருக்கின்றபடி அருமலட்சராக இயேசு திருசு சிலுவையை மறித்தபடி நாள் அடைந்திருக்கிற நன்மைகள் எல்லாம் நம் அறிந்திருக்கின்றோம் கர்த்தரிப்பு நம்ம என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை இயேசுநாத சிலுவையிலே சம்பாதித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றதாக தான் அந்த இயேசுவை புண்பற்றி செல்ல வேண்டும் என்று இந்த நாளில் நம்ம கொடுக்க போதனைகளை நம் ஜனத்தோடு கூட வாசித்து தியானிக்கலாம் இன்று உலகத்திலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இந்த நாளையை தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு சபை பிரிவினரும் ஒவ்வொரு கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிலைகள் கொண்டால் ஈசுநாதரை பிளாத்தியினுடைய அரண்மனையில் இருந்து சிலுவையை வைத்து அவரை அடித்துக் கொண்டு அந்த பாதைகள் எல்லாம் இருக்கின்றது இப்பொழுதும் பல சிலுவைகளை மரக்கட்டையினால் அங்கே செய்து வைத்திருக்கிறார்கள் மத்தியுள்ள யூதர்கள் அதை சுமந்து கொண்டே போய் சிறுவையில் அடித்த அந்த இடத்திலே இன்று சிறுமி அங்கே கொண்டு கொஞ்ச நேரம் வைத்துவிட்டு அழுதுவிட்டு மறுபடியும் கொண்டு வந்து வைத்துவிட்டு செல்கிறார்கள் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பாடுபதங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் எவ்விதமாக இந்த தியான கூட்டத்திலே கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை ஆவியாளர்களிடம் கற்றுத்தருவார்கள்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 உலகம் போகின்ற போக்கிலே போய்கொண்டு இயேசுநாதருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் சாத்தான் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக் கொண்டு இயேசுக்கும் இயேசுவையும் பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அப்படி அல்லாதபடி இயேசுநாதர் சிலுமையிலே மறித்தபடியினால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு கொடுத்த ஆலோசனைகளை தியானிக்கை கருத்து உதவி செய்வாராக மத்திய சுசேசம் அதிகாரம் முப்பத்தி வசனத்தை வாசிக்கலாம் எடுத்து பின்பற்றாதவன் எனக்கு பார்த்து அல்ல என்று சொல்லுகின்றார் இரண்டாயிரத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் சிறுமையை சுமந்து சென்றார் இப்பொழுது அவர் நம்மிடத்தில் சொல்லுகிறார் தன்னுடைய சிறுமையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பார்த்தது அல்ல ஆளுங்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் செல்லலாம் இந்த துக்க நிமிடத்தினால் ஏராளமான மக்கள் அனுஷித்துக் கொண்டிருக்கலாம் ஒன்றை எதிர்பார்க்கிறார் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற பார்த்தது மத்திய பதினாறாம் மணி ஆறு இருபத்தி நாலாவது மறுபடியும் வாசிப்போம் அப்பொழுது நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக் கொண்டு என்னை பின்பற்ற கடவான் பின்பற்றுகின்ற மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இறைவன் ஆகிய சொல்லுகின்றார் சர்வலோகத்தின் பாவத்திற்காக கல்வாய்ச்சி நிலை மறித்து அடக்கு முன்னப்பட்டு உயிர் தழுந்தவராக இருக்கின்றார் அவரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய மக்கள் இனிதமாக இருக்க வேண்டும் என்று இயேசுநாதியை சொன்னதாகவே தலைவாசு தெரிந்தோம் அப்பொழுது இயேசு நம்முடைய சீசிறுவை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தமிழ்தான் வெறுத்துதன் சிலுமையடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அருமையான தேவஜைய நாம் இயேசு நாளனை பின்பற்றுகின்றோம் நம்மை வெறுத்து நம்முடைய சிலுமி எடுத்துக் செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றது சுயத்தை அளித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்மை வெறுக்கின்றது நம்மையே வெறுத்து விடுகின்றது வெறுத்து விடுகிறது என்றால் அழித்து விடுகிறது அல்ல கோம் அநேகருக்கு வெறுப்பு வந்து விடுகிறது உலகத்தில் இனி வாழ்ந்தது போதும் மாத்திரை போடலாமா மண்ணெண்ணை ஊற்றலாமா கையறப்படலாமா அந்த வெறுப்பை சொல்லவில்லை தன்னுடைய சுயமான வாழ்க்கை இந்த உலகத்தில் சுயமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிற வாழ்க்கை இருக்கின்றதே யேசுநாதரி பின்பற்ற வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று விரும்புகிற வாழ்க்கையை வெறுக்க வேண்டும் என்று இயேசுநாதரி சொல்லியிருக்கிறார்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 எனது என் சொல்லவர்களை வெறுக்கிறவன் தான் செல்வான் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் யான் எனதன்னும் செருக்கறுப்பான் உலகம் புகுவான் என்று சொல்லியிருக்கிறார் மூச்சத்திற்கு யார் இயேசுதாதனை பின்பற்றுகின்ற மக்கள் இயேசுதாதிரி செல்லப் போகின்றார்கள் அந்த இயேசுதாதனை பின்பற்றுகிறவர்கள் தன்னைத்தான் வெறுத்து தன் சிறுமியை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று இடையே சொல்லியிருக்கிறார் நம்மை முற்றிலுமாக வெறுத்து விடுகின்றது நான் மாத்தான்னு வா சொல்லும்ண்டுக்கின்ற ஒரு சொல்லுகின்றது எல்லாருக்கும்ி விடுவார்கள் ரோட்ல போறவர்கள் ஞானசானம் கொடுக்கிறான் பைபிள் எடுத்து கொடுக்கிறான் மக்கள் அநேக மூழ்கியாச்சு தாரையில் எல்லாம் முடிஞ்சது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் யாருக்கு எப்படி பட்டல கொடுக்க வேண்டும் தரவாசி மத்திய அதிகாரம் முப்பத்தி எட்டாம் அதிகாரமா இருபத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது ஆதோசனம் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் அவர்கள் உபதேசம் பண்ணுங்கள் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் உலகத்தின் முடிவு நாட்கள் உங்களை உலகத்தில் முடிவு கூட பின்பற்றி வருகின்றார் பின்பற்றாமல் உலகத்துக்குள் இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு ஞானசாரம் எடுக்க வேண்டும் என்று விரும்புவதற்கு ஞானசாரம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லுகின்றது என்று சொன்னால் தன்னைத்தான் வெறுத்து தன் சுமந்து கொள்ளுகிறவன் என்னை பின்பற்ற வேண்டும் என்று இயேசுகின்றார் இருப்பதாக இயேசுநாதனை சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு மனுஷருக்கு முன்பாக மரண வழியில் ஜீவழி வைக்கிறேன் எல்லாரும் மரண வழியில் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் மரண வழியில் சென்றுர் மாத்திரம் செ நெருக்கும் இடுக்குமான மிக சிலர் மாத்திரமாக செல்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார் மரண பாதை என்று சொன்னால் நீதிமொழிகள் பதினாலாம் ஆறம் பரிகண்டான ஞானி சொல்வதில் வாசிக்கலாம் வழி உ தோன்று அதனுடைய முடிவு மரண வழிகள் ஆரம்பத்திலும் நன்றாகத்தான் இருக்கும் முடிவு வந்து மரணமாக மாறிவிடும் என்று சொல்லி வேதனையாக மாறும் என்று சொல்லியறிவனாக சொல்லுகின்றார் அதனால் அருமையான தேவஜாரமே விருதா செய்ய குமாரின் காண்கள் எதுவோ அதையல்லாமல் தாமாய் ஒன்றைமே செய்ய மாட்டார் அந்த இயேசு பின்பற்றினைத்தான் வருத்து தன் சிறுமியை சுவந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் அவன் எனக்கு பாத்திரம் நீங்கும்படி செய்யும் என் சித்தின்படி அல்ல உங்களுடைய சர்வலோகத்தின் பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு பாவியாக வேண்டும் என்கிற ஒரு சூழல் அவர் பாத்திரம் என்று சொல்லுகின்றார் எல்லாருடைய பாவத்தையும் அவர் பாரம் பண்ண வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் பரிசுத்தல தேவன் பாவியாக மாறப் ஒரு சூழல் என்று சொல்லுகிறார் அவருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் இதுவரைக்கும் பிதாவுடைய விருப்பத்திற்கு அவர் எதுவுமே மாறாக ஜபம் பண்ணவில்லை இப்பொழுதும் அப்படி ஜெபம் பிதாவே து இந்த பாத்தான் பானத்தமா இருக்குமா அப்படி ஆகட்டும் என்று சொல்லி ஆழ்வு சுத்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்று பரசுத்தாக மத்திய வாசிக்கின்ற தேவஜாலமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் இறைவருக்கு தெரியும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றபடியால் பாவம் செய்வதும் ஆண்டோருக்கு பிரியமான சொல்லி கேட்காதீங்க அப்படி சிலர் கேட்கிறாங்க பாவம் என்று தெரியாமல் பலர் கேட்கிறார்கள் பெண்களுக்கு பிரியமாக இப்படி வாழ வேண்டும் அதற்கு அவன் உதவி செய்ய வேண்டும் இப்படி மாறி தேவசுத்தீறக்கூடிய பெற்ற மக்களும் வருகின்றவர்களும் அப்படிப்பட்ட உணர்வு ஆளாகி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நம் வழியை விட்டு துறவாக போறோம் என்பது பொருளாக இருக்கின்றது மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு அவனுடைய மரண வழிகள் ஆலேவியம் ஆலேவியம் அவனால் பிரியமான தேவஜானமே ஏசுநாடு நமக்காக சிலுவை சுமந்தார் அவர் இப்பொழுது நம்மளத்தில் சொல்லுகிறார் என்னை பின்பற்றி வர விரும்புகிறவர் தன்னைத்தான் கருத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கிடவல் என்று சொல்லியிருக்கிறபடியால் நாம் ஏசுநாதனை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம் ஆலேலியா நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு பின்பு ஏசுநாவிடைய சிலுவை சுமப்பதற்கு நம்மால் முடியாது அவரடைந்த பாடலை நம்மால் அடைந்து கொள்ள முடியாது நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டுமா saya ingat di mundah malikah orang pantau ke sana dawasi kelahan அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண வழியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாள் இருப்பார் சித்தமானால் வாய்க்கும் என்று சொல்ற கர்த்தரோ அவரின் நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளைக்கு உட்படுத்தினார் என்று எழுதியிருக்கின்றது அவரை பின்பற்றுகின்ற மக்கள் அவர்களுக்கும் அந்த பாடுகள் வரும் பொழுது அவ்வளவு மிகமிதமாக பாடுகளை ஏற்றுக்கொண்டு சுயத்தை அழித்து எனக்கா இப்படி வர வேண்டும் என்னுடைய குடும்பத்திற்கா இப்படி வர வேண்டும் நானா இப்படி இருக்க வேண்டும் அப்படியெல்லாம் எனக்கு ஒத்துக்கொள்ள முடியாது என்று நம்முடைய சுயமானது இன்னும் சாகாமல் இருக்குமானால் அதை சாகடிப்பதுதான் சொல்லுகின்றது சொந்த விருப்பத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது பாடுகள் குட்படுத்தினார் என்று சொல்லுகின்றார் ஒரு திசையில் தோன்றிக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரும் தம்முடைய நாளிலே தோன்றுவார் அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுகள் பட்ட அந்த இந்த சந்ததியினாலே ஆகாதே சினாதார் வர் என்று தள்ளப்படக்கூடிய சூழலை வரும் அநேக பாடுகள் படுகிறது மாத்திரமல்ல இந்த சமுதாயம் அவரை ஆகாதவர் என்று தள்ளி போடும் என்று சொல்லி இறைவனாகி இயேசு சொல்லுகின்றார் அருமையான தேவ ஜானமையே உலக நம்ப தள்ளிவிடக்கூடாது என்று யார்கிறார் பின்பற்ற வேண்டும் அவரோட நல்ல வாழ்க்கை ஆனால் உலக நம்ப வருத்துவிடக்கூடாதே உலகத்தாரம் பகைக்கக்கூடாதே நம்மை பரிகாசம் பண்ணக்கூடாத இந்த எண்ணி அனைத்து இயேசுவை சரியாக பின்பற்ற முடியாமல் இருந்து கொண்டிருக்க ஆலயத்து வருகின்றோம் கலந்து கொள்ளுகின்றோம் கற்பனைகளை கை கொண்டிருக்கின்றோம் ஆனால் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றுவதற்கு முடியாத நிலையில் நாம் இருந்தோமானால் இன்று நாம் அதை சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார் சுனாதன் முன்னிலை போவது வழிபடக்கூடிய காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது இயேசுவை பின்பற்றி வந்த மக்கள் எல்லாரும் அவரோடு கூட செல்லப் போகின்றார்கள் யாரும் என்பது புரிந்து கொள்ள வேண்டும் போவாலித்து வருகின்ற எல்லாரும் செல்லப்போகிறதில்லை இயேசுவை பின்பற்றிருந்தவர்கள் மாத்திரம் செல்லப் போகிறார்கள் அப்படி என்னை ஒருவன் பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வறுத்து தன்னுடைய சுழிவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று இறைவனாக சொல்லுகின்றார் பாதையை நாம் அவரை பின்பற்றிச் செல்லப் போகின்றோம் அவருக்கு பாடுகள் உண்டா இருந்தால் நமக்கு வந்த வழியிலே பாடுகள் இருக்க முடியுமா நம்மை நிந்தித்து சமுதாய நம்மை தவறாக பேசி தள்ளிவிட முடியும் என்று சொல்லி வேசுநாதர் சொல்லுகின்றார் அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு இந்த ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறது உலக லட்சியர் ஆகிய ஆண்டவரை உலகத்தை உண்டு உலகமே மனுமக்களை அவரை ஆகாத என்று தள்ளிவிட முடியுமானால் நேற்று வரைக்கு பாலிகளாகவே வாழ்ந்து கொண்டதுதான் ரத்தத்தினால் விட்டெடுத்திருக்கின்றார் இந்த உலக நம்மை மதிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடாது பெயர் சுத்தம் எது சொல்லுகின்றனர் மனுமக்களுக்கெல்லாம் அந்த உணர்வு தான் உலக காரணமே வேண்டும் சொந்த காரணமே புகழ வேண்டும் உலகத்தில மேல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பெருமையான சுவாபங்கள் வரைப்பலத்தை ஆளுகை செய்து சிறுமையெடுப்பதற்கு முடியாதவர்களாக மாறிவிட்டார்கள் அதனால் திருச்ச பின் பிள்ளைகளாகிய நாம் முற்றிலுமாக நம்மை அழித்து இயேசுவை பின்பற்றிச் செல்ல வேண்டும் என்று அரும லட்சிகராகிய நமக்கு போதைக்கிறது பிளிப்பீர் ஒண்ணாமணிகாரம் இருபத்தி ஒன்பது வாசிக்கின்ற பொழுது இயேசுகிற சுவாசிக்கிறதற்கு மாத்திரமில்லை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 ஏனெனில் கிறிஸ்துவமாக பாடுபடுகிறது என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டு இப்பொழுது கேள்விப்பட்டதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு உங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டு இப்பொழுது கேள்விப்படுகிறது போராட்டமே உங்களுக்கும் உண்டு என்று ஆதிசபையார் கருதுகின்றார் புலி பிசபி யாரு கவிதமாக எழுதுறதாக நம்ம வாசித்திருக்கிறோம் பிரியமானவர்களே சிறுமை என்று சொல்லுகின்றது புறதால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு சின்னம் அது புறதால் வெறுத்து தள்ளக்கூடிய யாருமே அதை விரும்ப மாட்டார்கள் அது மிக கஷ்டமான ஒரு வாழ்க்கை தண்டனைக்குரிய ஒரு வாழ்க்கை வெறுப்படையக்கூடிய ஒரு வாழ்க்கை சுகமுகம் ஒரு வாழ்க்கை அகிலான விதமாக நமக்கு கேசுநாதரை விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுகளை சகிப்பதற்கு மறலப்பட்டிருக்கின்றது என்னிடத்தில் இப்பொழுது நீங்கள் கண்டும் இந்த பாடுகளே உங்களுக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறீர்களே என்று நமக்கு பல பாடுகள் எல்லாம் வர முடியுமா அதற்குடாக நம்ம இயேசுவை மாத்திரம் பின்பற்றி தவறாக வந்துவிட்டோமோ இயேசுவை பின்பற்றினால் எல்லாரும் பகைக்கிறார்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் சமுதாயமே தவறாக எண்ணுகிறது என்கிற உணர்வுதான் நமக்கு வரும் பொழுது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அது சிலுவையை சகிக்கின்ற சிலுவையை சுமக்கிற ஒரு அனுபவம் என்று சொல்லி பரிசுத்தேதமாக்கின் சொல்லுகிறது பிடிப்பெரும் மூணாம் அதிகாரம் 12 வசனத்திலே பவுல் மறுபடியும் பிடிசோல வந்தார் இப்படி நான் அவريم அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்குபான மரணத்துக்குள்ளாகி எப்படியாய் இன்னும் நான் மரத்துறையிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கதற்கு தகுதியாகும்படிக்கும் அவற்காவே எல்லாவற்றையும் அஷ்டமென்று விட்டேன் குப்பைமாக எண்ணுகிறேன் அவரோடு மரத்துறையிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கதற்கு தகுதியாக வேண்டுமென்று சொல்லிய அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற வேண்டும் என்று யாருக்கு விருப்பமுண்டு எதி தண்ணி அடிச்சு செத்திருந்தாலும் கள்ள நோட்டடி கல்லற அடித்துக் கொண்டிருந்தாலும் கல்லறையில் எழுதப்படுகிற மாசு தெரியுமா அவர் அடைந்தார் வரும்போது அவர்கள் கூட இவரும் உயிர்த்தல் என்றெல்லாம் எழுதி வைத்திருப்பார்கள் என்ன வாங்க தெரியுமா அவரோடு கூட உயிர் நான் பங்கு பெற வேண்டும் பங்கு பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் முந்தைய பத்தாவது சொல்கிறார் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மனத்துக்கு மனத்துக்குள்ளாகி எப்படி நான் மறித்தோரின் உயிரோடு தகுதியாக மடிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு என் குப்பையும் பெரிய கப்போலியா வாரியுடைய மகன் நியாயபுரமான குற்றஞ்சாட்டப்படாதபடி யூத மதத்திலே பெரிய மனுஷனாக மாறு கொண்டிருந்தவர் அப்பாவிற்கு பேரே பெரியவன் வச்சிருந்தார் பவுல் என்றால் சின்னவர் சின்ன கத்தோலிக்கிறது ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு முன்பாக என்னுடைய பெயர் கூட பெருமையாக இருக்கக்கூடாது என்று தாழ்த்தின ஒரு புருஷன் என்று சொல்லி பவுல நாம் பார்க்கின்றோம் காரணம் அவர் மூன்றாவது ஆண்டு வரைக்கும்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 கொஞ்சம் போட்டு கண்ணாடியும் பார்த்துக்கிடுவாங்க நமக்கு வருகின்ற இயேசு பின்பற்றுகின்றவர்கள் முற்றிலுமாக உலகத்தை விட்டு வேறுபட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றனர் சமய ஆரம்ப நாளிலே பிரசங்கம் என்னும் பொழுது அநேக காரியங்களில் சிறிஸ்தங்களாக கூறி கடைசியாக ஒரு வார்த்தைகளாம் சாட்சி கூறி மாறுபாடு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் மாறுபாடு சந்ததி விட்டு விலகி உங்களைக் கொள்ளுங்கள் என்று சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவுடன் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் ஏறக்குறைய மூவாயிரம் பேர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டபடி ஞானசாதனம் பெற்றார்கள் சங்கடமாக இருக்கிறது பின்பற்றுகின்ற ஒரு வாழ்க்கை தேவனோடு தெய்வீகமாக மாற்றப்படக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கின்றபடியால் அருமையான தேவசானமே புறமதத்தூர் எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள் வாழ்க்கை அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள் பிர மதத்தவர்கள் எண்ணுகின்றனர் பக்தி என்று சொன்னால் உலகத்தை வெறுத்த வாழ்க்கை தான் பக்தி என்று சொல்கிறார்கள் கிறிஸ்தவ மதம் உலகத்தில் உச்ச நிலைக்கு உயர்ந்திருப்பதுதான் பக்தி என்று சொல்லி எண்ணுகின்றார்கள் அவ்வளவு தப்பிதமாக போய்கொண்ட காலத்தில் வந்திருக்கின்றபடியினால் வார்த்தைகள் நாம் செம்மையாக அறிந்து மாறுபாடு உள்ள சந்ததி விட்டு வேறுபட்டு ரசித்துக் கொள்ளுங்கள் லட்சக்கணக்கான மக்கள் உபதேசத்தை வாழ்க்கை மாறுபாடான சமுதாயத்தை விட்டு விலகி வாழ வேண்டும் என்று சொன்ன பொழுது பின்பற்றுகிறவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொன்ன பொழுது சிவர் மாத்திர சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் யாரசானம் சுமார் மூவாயிரம் பேர் மாத்திருந்தான் அந்தக்கு சேர்க்கப்பட்டார்கள் மற்ற யாரும் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை நல்ல உபதேசம் தான் பரசுத்தாய் வேண்டும் ஆனா உலகத்திலாம் இடம் அந்த கஷ்டமாச்சுதே கருமையான நமக்கான சிறுவில் அடிக்கப்பட்டிருக்கிறார் சிறுவையில் சம்பாதித்து வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு தர வேண்டும் என்பதற்காக அவர் அழைக்கின்றான் என்னை பின்பற்றுகிறவன் இப்படித்தான் வர வேண்டும் என்று இயசியிருக்கிறபடியினால் வேதத்தை திறந்து வாசித்து காண்பீங்கள் தன்னை தான் மறுத்து தன்னுடைய சிறுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் இப்படி இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டுமாம் அநேக பாடுகள் உபோத்திரவங்கள் பாதையிலே உண்டு என்று சொல்லுவேதன் சொல்லுகின்ற அநேகிலே முக்கால் வாசி கடந்து வந்துவிட்டோம் மகளை உபத்திரவங்களை பார்த்து சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது தொடர்ந்து இந்த பாதையில் செல்ல முடியுமா நாம் நிலைத்து நிற்க முடியுமா என்கிற அவிசுவாசங்கள் பலருக்கு உண்டாகிறது போல கடலில் நடந்து ஆறும் என்று சொல்லி ஈஸ்வரத்தில் சொல்லி அவர் நடந்து போய் கொண்டிருக்கின்ற பொழுது இடையிலேயே காற்றும் புயலும் அலைகளும் அதிகமாக ஆரம்பிக்க ஆரம்பித்து விட்டது கண்டு நினைத்திருந்தால் அதை அமைதிப்படுத்தி இருக்கலாம் அமைதியான ஒரு வாழ்க்கையில நடத்தி கொண்டு போயிருக்க முடியும் ஏசுவை பின்பற்றுகின்ற வாழ்க்கை இப்படித்தான் நிவேதி சொல்லுகின்றது சுகுசான வாழ்க்கை அல்ல நம் எதிர்பார்க்கிறதுக்கு அதிகமான வருத்தங்களும் நெருக்கங்களும் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டானாலும் எனக்கு ஏசு போதுமான அவர்களை கொண்டு போட்டால் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் பிரியமான தேவ ஜனமே போலியான ஒரு மத்தி குளை நாம் இருக்காதபடி இருக்கின்றபடி இயேசுக்காக வாழ்ந்து உலக லட்சிகராக உலகத்தில் ஒரு எளியவராக ஏழ்மையாக எல்லாரால் எனக்கு அந்த வாழ்க்கை மக்கள் எண்ண வேண்டுமா பின்பற்றுகின்ற ஒரு வாழ்க்கை ஒரு சிமது சுமந்த சிலுவையினாலே சம்பாதித்து வைத்திருக்கிற நன்மைகளை நாம் பெற்றுக் கொள்வதற்காக நமக்கு கொடுக்கின்ற ஆலோசனை என்ன தெரியுமா ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் வருத்து சுமந்து கொண்டை பின்பற்ற கணவன் என்று இறைவனாகி ஏசி சொல்லுகின்றார் அப்போது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வாசிக்கும் பொழுது பவுரங்கேதமாக அநேக ஆலோசனைகளை மக்களுக்கு சொன்னதாகவும் வாசிக்கலாம் மனதை தடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவளுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபோத்திரங்களின் வழியாய் தேவடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் மனதை விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவளுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபோத்திரங்களின் வழியாய் தேவடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று இன்றைக்கு மாறாத ஒரு ராஜ்யம் அழியாத ஒரு ராஜ்யம் அழியாத ஒரு ராஜ்யத்தை எல்லாம் அழிந்து சூழ்நிலை உருவாகி கொண்டு வருகின்றனர் இப்படி இந்த உலகம் ஆயிரம் அரசு அரசாட்சிக்கு பிறகுதான் நிரந்தரமாக அளிக்கப்படும் அந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளும் இன்றைக்கு அழிந்து கொண்டே இருக்கின்றது அழிக்கப்படும் என்று சொல்லி மனுமக்கள் எல்லாம் அழிவார்கள் பூமி அப்படித்தான் இருக்கும் மதுமக்கள் அழிந்து கொண்டிருப்பார்கள் ஆயிரம் அரசாட்சி செய்து முடித்த பிறகு அழியாத ஒரு ராஜ்யத்து ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறவர்கள் அநேகங்கள் வழியாக பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி போல் சொல்லுகின்றார் ஆம்பியமானவர்களே சிலுவை என்று சொல்வது உபோத்திரவத்தை சுமந்து கொண்டே பின்பற்றுகின்ற ஒரு வாழ்க்கை உபோத்திரம் வேண்டாம் என்று வாழ்கின்ற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல பாவஞ்சி சண்டிக்கப்படுகிற உபோத்திரவத்தை சொல்லவில்லை ஹேமனுடைய வசனத்தின்படி வாழ்வு கொண்டிருக்கின்றபடியினால் உலகத்தினுடைய ஆசமாசங்களை ஆடம்பரங்களை விட்டு உலகத்தினுடைய மாயை விட்டு விலகி வாழ்கின்றபடியினால் உலகத்தார ஐக்கியத்தை விட்டு மறுத்து வாழ்கின்றபடியினால் பல சூழலிலேயே நமக்கு சில உபோத்திரவங்கள் இருக்கங்கள் எல்லாம் வர தேண்டும் என்று சொல்லுமா என்று பாவம் செய்யணும் என்றுதான் மனிதர்கள் எல்லாரும் விரும்புகிறார்கள் அப்படித்தான் உலகம் எல்லாம் பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கின்றது பிள்ளைகளை உபோத்தரவத்தின் வழியாக நடத்துகிறார் ஒன்று பேர் ஒன்றாம் வசங்களில் நாம் இப்படிவா செய்வோம் ராஜ்யத்துக்கு நடத்த காரியில் நினைக்கும் போது சந்தோஷப்படுகிறீர்கள் அவசியமான <muchas> துன்படமானது உங்களுக்கு புகழ்ச்சியும் மகிழ்வியும் ஒளிந்து கொள்வார்கள் உறவாடி தேவனோடு கூட மகிழ்ச்சியாக இருந்த மக்கள் தேவனுடைய பிரமாணத்தை மீறிவிட்டவுடனே தோட்டத்தில் ஓடி ஒளிந்து கொண்டார் என்று எழுதியிருக்கிறது என்று கேட்டபொழுது நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு பயந்து ஒளிந்து கொண்டேன் அருமலட்சிகராக வழிபடும் பொழுது பிரதான தூவருடைய சத்தத்தோடும் தேவைய காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது அநேகர் ஒளிந்து மறைந்து கொள்வாரேன் அவருடைய பிள்ளைகள் எதிர்கொண்டு கடந்து செல்வார்கள் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினால துக்கப்படுகிறீர்கள் அழிந்து போகிற போன்ற அக்கினால் சோதிக்கப்படும் அதை பார்க்கல வெளியேறப்பட்டதாக இருக்க விசுவாசம் சோதிக்கப்பட்டு வெளிப்படும் பொது உங்களுக்கு மகிமையும் கணத்தையும் கொடுக்கும் என்று சொல்லித்தாமி என சொல்லுகின்றார் ஆம்புரியமான தமஜனமே பாடுகள் வந்து ஒரு மனுஷனுக்கு வேதனைகள் வளர்த்தங்கள் வரும் பொழுது அவன் பாமத்து விட்டு விலகியிருப்பான் என்று நாலாம் அதிகாரம் ஒன்றிரண்டு சொல்லியிருக்கிறார் நமக்காக பாடுபட்டபடியால் மாமிசத்திலே பாடுபடுகிற்கும் காலம் பாவங்களை விட்டுமன்றும்பிசர்கள் உண்டாகின்றது விடுதலை ஆகும் என்பது கருத்தரமை பாடுகள் கூடாக நடத்துகிறார் என்று சொல்லுகின்றார் இப்படி இருக்கு கிறிஸ்து நமக்காக மாமிசத்திலே பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் மாமிழத்தில் பாடுபடுகிறவன் இனி மாமிசத்தில் இருக்கும் காரணம் வரைக்கும் மனுஷனுடைய பிழைக்காமல் ஹேவுடைய சத்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு வைந்திருப்பான் என்று சொல்லுகின்றார் ஏன் இந்த செல்வியை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று புரிந்து கொள்ளன உணர்வு எல்லாம் வாழ்க்கையை செம்மையாக்கி பாடுகளுக்கு செல்வதை வழிபதன் அதனால் காப்பாடுகள் கஷ்டங்கள் இருக்குங்கள் வரும் பொழுது கவலைப்பட்டு சோர்ந்து மக்களாக காணப்படாதபடிகிறது என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார் உபோத்தரவும் பொறுமையையும் பொறுமை பரீட்சியையும் பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குறது என்பதை அறிந்து தங்கள் உபோத்தரவுகளிலேயும் பாராட்டுகிறோம் சுந்து கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று ஆவியானவர் கூறுவதற்காக ஆண்டவர் நாம் சோத்தரிப்பு மல்வியா தீர்க்க தரிசின் புத்தகம் மூன்றாம் மூன்றாவது வாசிக்கின்ற நேரத்தில் கடைசி நாட்களிலே கருத்திருத்தும்படி ஜனங்களை எப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறத கத்தருடைய அவர்கள் கருத்துடைய இருக்கும்படி காணிக்கை செலுத்தும் படிக்கும்படிக்கும் பொண்ணை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார் அவர்களை பொண்ணை போலும் புடமிடுவார் என்று எழுதியிருக்கிறது அமேலிய ஆராதனை செய்கின்ற மக்கள் நிறுத்தினால் மீட்கப்பட்டிருக்கின்ற மக்களை வெள்ளியை புடம்பிடுவாராம் அவர்கள் கருத்து செலுத்தும் படிக்கும் அப்படி இருக்கின்றது நாம் செலுத்துகிற காணிக்கை அங்கீகரிக்கப்பட மாட்டார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எதிர்பார்க்கிறார் காணிக்கையும் விரும்புகின்றார் எல்லா இடங்களிலும் காணிக்கையும் செலுத்தப்பட வேண்டும் என்று ஆண்டுமர் விரும்பி இந்த கடைசி நாட்களே கருத்தர் திருச்சி உருவாக்கி மணமக்களை சுத்தமாக்கி சுத்தமான தூபமும் காணிக்கையும் படைக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருக்கிறபடியினால் புடமிட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகின்றனர் நமக்கு வருகிற கஷ்டங்கள் துன்பங்கள் வியாதிகள் வேதனைகள் வறுமைகளுக்கு எல்லாம் என தெரியுமா நம்மைத்தப்படுத்துவதற்காக செய்கின்றார் பின்னட்டு பார்த்து விடாதபடி மக்கள் இந்த சிலுமையில் சுமந்து கொண்டே இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று பாமியானவர் கூறுகிறார் என்பதை மத்திய சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற இவரே பதினொன்றாம் அதிகாரம் ஐந்து வசனத்திலே பெரிய எழுது குமாரத்தின் மகன் என்னப்படுவதை ஆறுபாடு சந்ததிமிட்டு ஒரு வேதப்பட்ட நிலைக்கு அவர் கடந்து வருகின்றார் வைத்தியாளக்கூடிய இளவரசனாக இருக்கக்கூடிய அந்தஸ்தை வறுத்து காரணம் வந்து பாவமடைந்த ஒரு வாழ்க்கை சிலருக்கெல்லாம் நல்ல பணக்காரன் என்பதற்கு எனக்கு இல்ல ஆசிர்வாதம் இருந்தால்தானே மக்களும் பின்பற்றுவார்கள் என்று பலர் எண்ணுகிறார்கள் நிச்சயமாக இயேசுவை பின்பற்றுகிற வழியா இல்லை சாத்தான ஒரு நாள் இயேசு ஆதரவத்தில் பிடிச்சொல்லுகின்றார் என்னை பணிந்து கொள்ளும் என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் செலுமியை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் அறிவியாளி மோசி விசுவாசத்திலே பெரியவனான பொழுது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை முதலாவது வருகின்றார் இந்த அரண்மனை வாழ்க்கை எனக்கு அவசியம் இல்லை இந்த ஆடம்பரமான வாழ்க்கை எனக்கு அவசியம் இல்லை இந்த தேவையில்லை என்று சொல்லி வருத்தார் என்ற சொல்லியிருக்க சிலுமையை தியானிக்க வந்திருக்கின்றோம் மாஸ்தரும் சிலுமை சுமக்கட்டும் நாமெல்லாம் சுகமுகமாக வாழ வேண்டும் என்றுதான் கரிச மதைக்கு போய் கொண்டிருக்க அதைத்தான் போகிற மக்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சிறுவையில் சம்பாதித்திருக்கிற இப்படிப்பட்டதல்ல அது தன்னை மறுத்து மனுஷன் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பிரிவீக வாழ்க்கை பலர் சொல்லியிருக்கிறார் மோசிடத்தில் பைத்தியகார பையனே அரசனாக இருந்து கொண்டு இந்த மக்களுக்கு நன்மை செய்திருக்கலாமே இஸ்ரேல் மக்களை வாழ வைத்திருக்கலாமே யுத்தி இல்லாமல் கெட்டு போனதாக சொல்லி பலர்களை தூசித்திருக்க முடியும் அவருக்கு தெரியும் எதிர்பார்க்கவில்லை இனி வரக்கூடிய ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்தார் என்று எவரை நிர்பகரத்தா சொல்லுகின்றார் அகினால் விசுவாசத்தில் அவர் பெரியவனான பொழுது பாரவருடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வறுத்து அனைத்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை அனைத்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் ஜ துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு சொல்வது ஒரு வாழ்க்கை இறைவன் எப்படி என்று வாழ வைக்க வேண்டும் என்று விரும்பியிருக்கிறாரோ இறைவன் எப்படி இந்த உலகத்தான் வாழ வேண்டும் என்று விரும்பியிருக்கிறாரோ அப்படியே வாழ்வின் தீர்மானிக்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டு நமக்கு வைத்துக் கொண்டு பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் நம்மை ஏமாற்றிக் கொள்வதாக இருக்கும் என்று சொல்லுகின்ற இஸ்ரேல் மக்களெல்லாம் நம்மை செய்திருக்க முடியும் அவரையுள்ளே அரசு உலகத்திலே அதிக செல்வம் நாடு எய்த் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகின்றது எல்லாரும் பஞ்சம் எய்த்துக்கு தான் சென்றால் சொல்லுகின்றது அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த செல்வம் நாட்டில் இருந்த மனுஷன் அறிந்து கொண்டவே உண்மையாக இருக்குமானால் உலகத்தில் வாழ்வதற்காக அந்த உலகத்தில் வாழ்வதற்காக விசுவாசிக்கிற சிறுவை அளித்தது இந்த உலகத்தில் உலகத்தில் நம்மை வாழ வைப்பதற்கு அழைத்துக் கொண்டு போவதற்காக பின்பற்றுகின்றன செலுியை சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார் பரவாயில்லை எனக்கு தேவை அந்த ஆண்டவர் சொந்தமேத்தாலும் சரி பெற்றோர்கள் என்னை பகைத்தாலும் சரி எனக்கு தேவை இந்த பாடுபர்ந்த தியாக கூட்டத்தில் அவர்களை வாழ்க்கையில் இருக்கின்றவர்களை மனப்பூர்வமாக இயேசுவை யார் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ தங்களை மறுத்து இயேசுவை மாத்திரம் பின்பற்றுகின்றார்களோ அவர்களை அழைத்துக் கொண்டு போக இயேசு வரப்போகின்றார் ால் அவர்கள் வெள்ளை போல பும்மை போல படம் பெற்று அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் கருத்தருக்கு அவர்கள் காணிக்கை படைக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இயல்சைகளை சுத்திகரிக்கிறார் என்று தரிசிச் செல்லுகின்றார் ஆம்பிரியமான தேவ ஜனமே வாழ்க்கை நமக்கு வருகிற குத்தும்பங்கள் துயரங்கள் வருத்தங்கள் எல்லாம் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக என்பதை உணர்ந்து அது நமக்கு கொடுக்கப்பட்ட சேவை என்பதை உணர்ந்து அது சுமந்து கொண்டே இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியாகியுள்ள பெற்று ஆறாம் அதிகாரம் ஆறாவது வாசிக்கும் பொழுது சினிமையிலே என்ன சம்பவிக்கிறது என்று சொல்வதை வாசிக்கலாம் ஊபடி செய்யாதன் அவரை பின்பற்றி பழைய மனுஷன் அறியப்படும் எல்லாருக்கும் சிலுவையில் அறையப்படவில்லை கும்பட்ட பிறகும் பழைய வாழ்க்கை மாறவில்லை என்று சொன்னால் அவர்கள் இயேசுவை பின்பற்றவில்லை உலகத்தை தான் சாத்தானை மறைமுகமாக பின்பற்றுகின்றார்கள் சிலுவையில் அறைவதற்கு காரணமாக இருந்த மக்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாமோ இயேசுவை பின்பற்றி பழைய மனுஷன் அவர்களோடு சிறுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்பதை உணர்கிறோம் என்று ஆவியான சொல்லுகின்றார் ஒன்று மக்களுக்கு புதிதாக இருக்கிறதே என்று சொல்லி நம்மை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் இயேசுநாதரி பின் பட்டி கொண்டிருக்கின்ற ஹalleluya hallelujah கலாம்தீ 5 ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்த வாசிக்கும் பொழுது பಳೆಯ மனுஷினது ஜுனந்த சரீர சிலவில அடிக்கப்படவில்லை மாமிசே குறங்கள் எல்லாம் மாரிவிட்டு வேண்டியதன் சொல்கிறது கிறிஸ்துுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசையும் इच्छाகளையும் சிலவில அரேந்திருக்கிறார்கள் கிறிஸ்துுடையவர்கள் மதம்மடி மாமிசத்துடைய ஆசை इच्छाகளையும் சிலவில அரேந்திருக்கிறார்கள் என்று சொல்லிவர சுத்தபவுல் கலாத்திரங்களிலிருந்து கண்டார் கிறிஸ்துவினுடையவர்கள் பின்பற்றுகின்றவர்கள் தன்னுடைய மாமைய்சிகளின் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள் அருமையானவர்களே அப்படிப்பட்ட ஒரு புனித வாழ்க்கையை நமக்கு தருவதற்காக ஆலோசனை சொல்லுகின்றார் அவரை பின்பற்றுகின்ற மக்கள் தன்னுடைய சுயத்தெல்லாம் வெறுத்து தங்களையே முற்றிலுமாக வெறுத்து இயே சுமாத்திர போதும் என்று சொல்லி பின்பற்றி வருகின்றவர்கள் எப்படி மாமிச உணர்ச்சிகளை சொந்தமான விருப்பங்களை எல்லாம் சிலுவையில் அடைந்து விட்டார்கள் என்று சொல்லி பரிசு பகுதியில் எழுதுகிறார் ஐந்தாம் முதல் இருபத்தி ஒன்று வரை வாசிக்கலாம் ியம்கைகள்ிரோங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கபேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவை இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் சொல்லுகிறேன் இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் அசுத்தம் காமவிகாரம் விக்கிரதாராதி பகைகள் புரோகங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலமை முதலியவைகளே இப்படிப்பட்டவர்களை சிறவர்கள் ஒருவரும் பரலகத்துக்கு செல்ல மாட்டார்கள் அகிரால் மாமிழிசத்தி வீரர்கள்லாம் சிலுமையில் அடிக்கப்பட வேண்டுமானால் தன் சிலுமையை சுமந்து கொண்டு பின்பற்றிகளும் மாத்திருந்த வாழ்வு கிடைக்கப் போகிறது ஹலே அருமையான தேவஜனமே ஒரு புனிதமான வாழ்க்கை சமுதாயத்தில் பலரதை பரிகாசமாக என்னை ஒரு முட்டாளத்த வாழ்க்கை உலகத்தை அனுபவிக்க தெரியாத வாழ்க்கை என்று சொல்லி சொல்லலாம் தேவதலங்கள் கலக்கம் அடைந்து விடாத இப்படிப்பட்ட ஒரு புனித வாழ்க்கை அடைந்திருக்கிறார்கள் நாம் அந்த வாழ்க்கை அடைவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறபடி நான் சொல்லுகின்றார் என்னை பின்பற்றி வர விரும்புகின்றவன் தன்னைத்தான் அவருடைய சுயத்தை பாவ உணர்வுகளை வெறுத்து தன்னுடைய சிலுவையில் சுமந்து கொண்டு பின்பற்றி வர வேண்டும் என்பதாக இருக்க வேண்டுமானால் எப்படி இருப்பார்கள் என்றால் பழைய அவருடைய கிரியர்களையும் அவர்களோடு கூட செலுவில் அரைந்து விட்டார்கள் கிரியல் எல்லாம் அவற்றையும் மாற்றிக் கொண்டவர்கள் இயேசுவை பின்பற்றின மக்கள் அங்கிருந்த அப்போ பேச்சுக்கள் திறமைகளை பார்த்து சுனாவியில்சுர்கள் அவல வாழுகின்றார்கள் அவரை போல பே அவ ஊர்களால் போல பிரிச்ச மென்புராகி நம்மை பார்த்து சமுதாயம் என்று விரும்புகின்றார் பாடுபடுவது நம்முடைய பழைய மனுஷன் பழைய ஜீவியம் அவர்களோடு சிலுவையில் அறையப்பட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு நம்மிடத்தில் உண்டாக வேண்டும் என்று சொல்லியாக சொல்லுகின்றார் இன்னும் பல உணர்வுகளும் இடத்துல கோபங்கள் வயலாக்கிகள் சண்டைகள் மார்க்க பேதங்கள் பிரிவினைகள் பொறாமைகள் காண முடிகின்றது அடிக்கப்பட வேண்டும் என்று அந்த உணர்வுகளை நாம் வேண்டும் தன்னைத்தான் மறுக்கின்றவர்கள் இந்த உணர்வு எனக்கு தேவையில்லை இந்த பகமிய தேவையில்லை இந்த எரிச்சல்கள் கோபங்கள் பொறாமைகள் கோல் சுடுதல் பேசுதல் சகோதர்களுக்கு விரோதமானவர்களை சிந்திப்பது இவ்வளவு என்று சொல்லி இந்த விலை சிலுவையில் அரைந்து விட்டு செல்ல குடிமக்களாக காணப்பட வேண்டும் என்று வாசிக்கும் பொழுது ரெண்டு குருந்தி நாலாம் அதிகாரம் எட்டு முதல் பதினொன்று வரை ஒடுங்கி போகிறது இல்லை ஒடுங்கி போகிறதில்லை கலக்கம் மன முடிவடைகிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி நெருக்கங்கள் உண்டாக் கொண்டே இருக்கலாம் சொந்தத்திலும் சரி உறவிலும் சரி ஊரிலும் சரி வழியிலும் சரி சமுதாயத்திலும் சரி நெருக்கம் ஏனென்றால் அவர்களோடு வாழாதே உலகத்தாரோடு ஒத்து போகாதே நமக்கு நெருக்கங்கள் வர முடியும் என்று சொல்லி வேதன் சொல்லுகிறது அதை பவனி சொல்லும் பொழுது மிகமாக எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகவில்லை கலக்கமடைந்து மன இல்லை துன்பப்படுத்தப்படும் கைவிடப்படுகிறது இல்லை கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதில்லை ஏனென்றால் கர்த்தராக இயேசுடைய ஜீவனம் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுது எங்களுடைய சுமந்து தெரிகிறோம் விளங்கும்படிக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம் இருக்கிற நாங்கள் எப்பொழுது இயேசு நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம் என்று சொல்லி சொல்லுகின்றார் மாசத்தில் அழைத்துக் கொண்டே இருக்கிறார் இந்த மன்னத்துக்குரிய சுவாபங்கள் உணர்வுகளின் இடத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் பிரியமான தேவஜானமே ஆதிசபையார் கூடி வந்திருந்த இடம் அசைந்தது அந்த கருத்துடைய ஜீவன புறப்பட்டது எல்லாரும் கண்டு பயப்பட்டாலும் எழுதியிருப்பதற்கு தெரியுமா எல்லாருடைய மாமிச உணர்ச்சிகளும் எரிந்து போய்விட்டது மாமிச உணர்ச்சிகள் அழிக்கப்பட்டவர்களாக வல்லமை விரும்பினார் இன்று நம்மை அமீதமாக மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் உலகம் இறைவனை பார்க்க வேண்டும் இறைவனுடைய வல்லமைகளை கண்டு நடுங்க வேண்டும் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றால் பவுல விதமாக சொல்லுகிறோம் இப்படி என சாவுக்கேதுமான எங்கள் மாமிசத்திலே இயேசுடைய ஜீவன் வழங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசு நிமித்தம் மரணத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகின்றோம் கிரிகளை அழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்றார் உருவாக்கி நமக்காக மறித்திருக்கின்றபடியால் ஜீவன் நமக்குள் இருக்கின்றது அந்த ஜீவன் நம்மிருந்து ஏன் இன்னும் வெளியரங்கமாக நம்மிடத்தில் ஏற்படுகின்ற மாமிசத்தின் கிரிகள் அழிக்கப்படவில்லை என்பதை உணர்ந்து மாம்சத்தின் கிரிகள் வெளியரங்கமானவுடனே மும்பையெல்லாம் இருந்தோரு விதமாக எண்ணுகின்றார்கள் படசுத்தாலியை பெற்றார்களாம் பேசுகிறாங்க கெட்ட பார்த்து பேசுறாங்க போய் சொல்றாங்க கோழி சொல்றாங்க குண்டணி அளக்கிறாங்க மற்றவர்களை பகைக்கிறாங்க கண்டா தோத்திரம் கூட சொல்ல மாட்டாங்கிறாங்க ஆத்திரப்படுறாங்க இதெல்லாம் எதை காட்டுகிறோம் தெரியுமா நாம் இன்னும் உலக மக்களை போதுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டுகின்றோம் அதனால் பிரியுமா இல்லையே என்று பாடுபண்ண தியான கூட்டத்திலே மறிமக்கு என்ன கிடைத்து பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுமையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோமே அறியப்படவில்லை என்று சொன்னால் மறுபடியும் அதை விட்டுக்கொடுங்க நம்ம எந்தெந்த குணாதிசயும் சிறுமையில் அறையப்படவில்லையோ அது அறையப்பட வேண்டும் என்று ஆண்டு வருடத்தில் வேண்டிக்கொள்ளுங்கள் அதிசயமாக நிறைவேற்றி மாறிவிடும் அதை மாற்றுவதற்கு தான் கத்திரும்படி வாழ்க்கையில சில நெருக்கங்களை சில வருத்தங்களையும் சில சிட்சைகளையும் தண்டனைகளையும் தந்து கொண்டிருக்கிறார் பலர் அதை உணர்கிறதே இல்லை நேற்று ஒரு தவறு செய்திருப்போம் இன்றைக்கு ஒரு தலைவன் பெரும்பாடியிலே அதனால் தான் வந்தது இன்னும் பழைய ஆட்களாகவே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் சிஷிக்கிறார் என்ற விதத்தில் சொல்லியிருக்கிறது அந்த சிஷைகளை அனைவர் அற்புமாக எண்ணிவிட்டபடியினால் பழைய ஆட்களாகவே காணப்படுகின்றார்கள் கோயிலுக்கு போற அண்டை மாசல்லாம் இருக்கு ஆண்டோர் உடனடியாக நம்ம விட்டு விலகுவதில்லை அவர் நம்மை சுத்தமாக்கி சுத்தமாக்கி எப்படியாலும் தண்டித்தாலும் தேவன ராஜ்யத்துக்கு சேர்க்க சேர்க்க வேண்டும் என்று வைராக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறார் ஆக நான் தேவ ஜனங்கள் இந்த பாடல் மரணத்தியான கூட்டத்திலே பழைய மனுஷன் அவர்களோடு சிலுவையில் அறையப்பட்டு விட்டது நான் இனி பிழைத்திருப்பது ஆண்டவருக்காகவே என்ற ஒரு தீர்மானத்தோடு செல்ல வேண்டும் என்று அவை அனைவர் பனிரெண்டாம் அதிகாரம் வாசிக்கலாம் நிலத்திலிருந்து தனித்திருக்கும் மிகுந்த பலனை கொடுக்கும் மிகுந்த பலனை கொடுக்கும் அலோ கிறிஸ்தவ வாழ்க்கை சிலர் நினைக்கிறது போதிக்கிறது கோபுரம் வெடிக்க ஆரம்பித்து விடுகின்றது வெடித்த தோல் கழிந்து போய்விடுகின்றது அழகெல்லாம் போய்விடுகின்றது பின்னர் அதில் இருந்து தளர் வந்து பலன் கொடுக்க ஆரம்பிக்கின்றோம் அதுபோல் நமது மூலமாக ஆற்று மாம்பனால் நம் இயேசுநாதருக்கு சாட்சிகளாக வாழ வேண்டுமானால் இவர்கள் இயேசுநாதருடைய பிள்ளைகள் என்று சொல்ல வேண்டுமானால் உலக ஆடம்பரங்கள் தேசங்கள் எல்லாம் நம்ம விட்டு மாற வேண்டும் என சொல்லு அப்படியானால் தான் பிறர் நம்மை பார்த்து இயேசு வருவார் சொந்தக்காரர்களால் சேர்ந்து விழுவாங்க உலகக்காரியங்களால் சரியாக இருக்கலாம் இயேசுநாதனோடு வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கின்றதே நம்மை பின்பற்றி அனைவர் இயேசு வர வேண்டுமானால் நாம் கோதுமை மொழியாக நிலத்தில் செத்த மணிகளாக ஏழமான மணிகள் வருகின்றது போல நாம் அப்படி ஆக வேண்டும் என்று ஆண்டபடி சொல்லுகின்றார் அப்படியே முடிந்து போவதற்காக நம்மை எந்த பாத வெளியே அவர் அழைக்கிறார் என்னை பின்பற்றி வர விரும்புகின்றவன் என்னை போல வாழ வேண்டும் என்று விரும்புகிறவன் என்னை போல ஆற்றுமார்களை இறைவு நேரத்தில் சேர்க்க வேண்டும் என்று விரும்புகின்றவன் ஒரு கோதுமை போல மாற வேண்டும் என்று விரும்புகிறார் என்று தரித்திருக்கும் மிகுந்த பலனை கொடுக்கும் பிள்ளைநாதோடு சென்று என்னோடு இப்படித்தான் வாழ்வேன் என்று தீர்மானத்தோடு வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்க உலகத்தில் கொஞ்ச காலம் மாத்திரம் வாழப்போகின்றோம் அடுத்து இறைவனோடு யுகாயுகமாக செல்லப் போகின்றோம் இன்னைக்கு ஆடம்பரத்தில் வாழ்கின்ற மக்கள் எல்லாரும் நரகவதற்குள்ளே செல்லப் போகின்றார்கள் ஆசிரியர் விளக்கமாக நமக்கு காண்பித்திருக்கிறார் பருக்கள் நிறைந்தவன் மனிதர்கள் யாருமே அவனை எட்டி பார்ப்பதற்கு விரும்பாமல் நாற்றம் அடித்தவர் சரீரமுடையவன் ஐஸ்வர்யுடைய புறவாசல் இருக்கிற குப்பத்தொட்டியின் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் நாய்கள் நக்குகின்றது தொட்டி துண்டுகளை நாய்களும் சாப்பிடுகின்றது இவனு உயிர் வாழ்வதற்காக இரவு இந்த உயிரை சரித்திருந்து பிரிக்கும் நாள் வரையிலும் நாம் அதை வேண்டும் என்ற விருப்பத்திலே சில நொட்டி துண்டுகளை சாப்பிட்டுக் தெரியுமா அவசியம் வல்லமை புறப்பட வேண்டும் விரும்புகிறார் வெளிப்பட வேண்டும் என்பதற்காகவே எங்களுடைய சரீரத்தை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி பத்திரம் சொல்லியிருக்கிறார்கள் விழுந்து சாக வேண்டும் என்று சொல்லி அறிவாக சொல்லுகின்றார் சத்தலியானால் மிகுந்த பழமை கொடுக்கும் அலேலியா ஒரே ஒரு ஆத்துமானால் குடும்பம் ஆலோசிக்கப்பட்டு விட்டதே உணர்ந்து கொள்ளுங்கள் ஒரு மணியார் நிலைத்து வந்து செத்துவிடுமானால் நிச்சயமாக பலன் கொடுக்க ஆரம்பித்து விடுகின்றது அமிர்த வல்லமை புறப்படுமானால் யாருமே இருக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாவது வருஷத்தில் நான் இறைவனாக நெருங்கினேன் எட்டாவது வருஷம் திருச்சபைக்குள்ளே கடந்து சென்றேன் கடந்து சென்ற சில மாதத்திலிருந்தே ஜமிக்க ஆரம்பித்தேன் ஆண்டு வரே கருத்து அப்போது நீ உருவிட்டார் ரசிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறதே இவருடைய குடும்பத்தில் யார் ரசிக்கப்படவில்லை அப்படி அவர்களுடைய விசுவாசத்திலே குறைவி இருந்தால் சொல்லித்தாரும் என்று சொல்லி நான் தினமும் ஜமித்துக் ஒரு நாள் இரவிலே ஆண்டவர் சொன்னார் உன்னுடைய விசுவாசத்தை நான் அறிந்திருக்கிறேன் ஊருக்கு செல்கின்ற நாளிலே என்னுடைய குழுமம் ரஷிக்கப்படும் என்று சொன்னார் ரட்சிப்பை சொல்வதற்கு ஆட்கள் இல்லை அநேக மக்கள் மீட்கப்படாமல் இருப்பதற்காக சொல்வதற்கு ஆட்கள் இல்லை இயல்சுராத கடவுள் என்று சொல்வதற்கு ஆட்கள் இருக்கிறார் சாத்தானுக்கு கடவுள் என்று தெரியும் ரட்சிப்பு ஒரு மனுஷன் எப்படி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க ஆன முடியினால் மனிதர்கள் ஆறு பாவத்திலும் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தேவஜானமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது ஆண்டு இரவன் அறிப்பு ஊருக்கு வந்திருந்த நேரத்திலே குடும்பமெல்லாம் வெளிக்கப்பட்டது ஆகையினால் ஆண்டு என்ன தெரியுமா கோதுமணியான நிலத்திலிருந்து சாக வேண்டும் சேர்த்து அழிக்க வேண்டும் அப்பொழுது அவன் பிழைப்பான் அவன் மூலமாக பலர் பிழைப்பால் என்று இசை சொல்லுகிறார் பாடுமத்தியாத கூடத்தில் கலந்து கொண்டிருக்கின்றதானதான் இயேசு மறித்தது எனக்காக நான் இன்றைக்கு வாழ்வது இயேசுக்காக உணர்வு நிமிடத்தில் காணப்பட வேண்டும் நமக்காக வாழ்வதற்காக இயேசு நமக்காக மறிக்கவில்லை அவருக்காக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அவருக்காக வாழ்வதற்காக தான் மீட்டெடுத்த தவறு சொந்தக்காரலுக்காக வாழ்வதற்காக அல்லது சொந்த விருப்பத்தின்படி வாழ்வதற்கான இசு மறிக்கவில்லை என்பதை அறிவித்துக் கொள்கின்றோம் அகனால் இயேசுவை பின்பற்றிருந்தவர்கள் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று இறைவனாகியே சொல்லுகின்றார் ஆறு ஐந்து ஆலோசனத்தில் வாசிக்கலாம் அவருக்கும் இரண்டாம் பாவிகள் உயிர்த்தல் உயிர்த்து நியாயந்திருக்கப்பட்ட நரகத்துக்கு செல்லப் போகின்றார்கள் அவருடைய உயிர்த்துடைய மனுஷன் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டோமானால் அவருடைய உயிர்த்தொழியின் சாயலும் இணைக்கப்படுவோம் என்று சொல்லி பரிசு ஆணியர் மனத்தில் காணப்பட வேண்டும் என்ன என்ன காரியங்கள் மறிக்காமல் இருக்கின்றதோ அவைகளெல்லாம் மறிக்க வேண்டும் பாருங்கள் ஒரு மாடியில் உயிர் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு உறுப்பாக செத்துக் கொண்டே வரும் சடன்லியாக சிலர் மறிப்பாங்க மற்றபடி உயிர் போகிறது முதலாவது காலெல்லாம் செத்துரும் மாடி எல்லா செய்யலாமலாம் செயல்படாது உயிர் இருக்கின்றது போயிட்டு செத்து போயிட்டு செயல்படுகின்றது என்பதை நாம் அறிந்து உணர்ந்திருக்கின்றோம் அறிக்கை சேர்ந்து மாத்திரம் அல்லது விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி அவட்டி அந்த பாவத்தை விட்டுவிட்டு கிறிஸ்து காகனம் மறித்து விட்டு மறித்த சீரத்தில் செத்து போன சரத்தில் உயிர் வராது அதுபோல் பாவங்கள் இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றது அந்த மரணத்தில் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போமானால் உயிர்த்தழில் சாயிலும் இணைக்கப்பட்டிருப்போம் அவர்கள்தான் உயிர்த்து பங்கு பெறப் முதலாவது பாக்கியவானுமாக இருக்கிறார் அவர்கள் மேல் இரண்டாம் நரகத்திற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி பரிசுத்தமே சொல்லுகின்றது அதனால் அருமையான தேவஜானமே சரீரத்தில் இருக்கின்ற பாவு உணர்வுகளை சிலவில் அறைவதற்கு ஒரு சிலுவையில் அடிங்கரிச்சல ஒப்பு மாட்டார்கள் அதுவும் பாவத்தை நாமா விட்டுவிட வேண்டும் என்று விரும்பாத முறையிலே கட்டாயப்படுத்தி யாரையும் பரிசுத்தமாக்க போறதே கிடையாது அதனால் திருச்சி மிக கவனமாக பாவத்தை வெறுத்து நமனத்தில் இருக்கவே கூடாது சிலுமையில் அறையப்பட்டுவிட வேண்டும் என்று சொல்லி மாமிசத்தின் ஒரு ஆசைகளையும் சிலுமையில் அரைந்திருக்கிறார் என்று சொல்லியாவிய சொல்லுகிறார் ஆறாம் அதிகாரம் பதினாலாம் அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் இருக்கிறது அவரால் உலகம் எனக்கு சிறுவையில் அறைக்கின்றது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையின்றிருக்கிறேன் நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைவுண்டிருக்கிறேன் என்று சிறுபர் சுத்த பவுல் எழுதுகின்றார் சிலுமையை குறித்தல்லாமல் வேறென்றை குறித்து வேலை பாராட்டாதிருப்பேனாக வேற எந்த வாழ்க்கையினை மறந்து கொண்டு போகிறதில்லை பட்டமானாலும் படிப்பானாலும் உத்தியோகமானாலும் உயிர் தாழ்வானாலும் செல்வமானாலும் சிறப்பானாலும் அது பெருமை தரப்புகிறதே இல்லை அது ஒரு அழிந்து போகப் போகின்றது அதையால் பயிரிச்சூறு நாற்பது முடி கருத்துல சூடு சிலுமையில் வேறு குறித்து மேலே பாராட்ட மாட்டேன் அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறிந்திருக்கின்றது நானும் உலகத்தில் அறியப்பட்டு விட்டேன் இனி உலகத்தில் வரவே செய்யாது கோயிலுக்கு வந்த கோயில் அப்படி இல்லாத இந்த முஸ்லிம் பாடுமன்ன தியாக கூட்டத்தில் முற்றிலுமாக சிலுவையில் அறிந்து விட்டவர்களாக இனி உலகம் என்னுடைய வாழ்க்கையில் வரவே செய்யாது உலகம் எனக்கு சிலுவையில் அறியப்பட்டு விட்டது நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறியப்பட்டு விட்டேன் என்று சொல்ல வேண்டுமா அருவியாருடைய சிலுவை ஆகினால் நாம் சுமந்து கொண்டு போகிற சிலுவை உனி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வெளிப்படுத்துகின்றது அந்த சிலுவை என்ன செய்ய வேண்டுமா உலகத்துக்கு நம்மை மறிக்க வைக்கிறது உலக நிமிடத்தில் பெருமை செய்ய முடியாமல் ஆக்கிவிடுவது என்ற சிலுவை சொல்லுகின்றது அந்த சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சுத்தம் உள்ள ஆண்ட சொல்லித்திலே வெறுப்பெரிந்து அந்த பலி எரிந்து சாம்பலானால் மாத்திருந்தால் அதுவருக்கு பிரியமான பலி இல்லாத வாசனையான பலி அல்ல பாதி எரிஞ்சும் பாதி எரியாமல் இருக்கிறது அது சுகந்த வாசனை உள்ளதல்ல முழுவதும் அக்கிரிதால் எரிக்கப்பட்டது சாம்பல் ஆகி போல ஆண்டவருக்கு பிரியமான பலியாக நாம் இருக்க வேண்டுமானால் மாச முற்றமாக சுற்ற உணர்ச்சிய ஒரு நிலையில்த்தோன்றும் பொழுது விண்ணப்பங்கள் எல்லாம் அவருக்கு மிகுந்த விருப்பம் இருக்கும் என்று சொல்லுகின்றது பார்த்து தேவது சொல்லுகிறான் நீ மிகவும் பிரியமானவர் வேண்டிக் கொள்ள தொடங்கின கட்டளை வெளிப்பட்டது தேங்கி துணை சொல்லிவிட்டு என்பதற்காக தேவதூதனை மிகவும் பெரியமானது அருமையான பிரியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் பக்கத்து விட்டு காரனுக்கா சொன்ன காரனுக்கா சமுதாயத்திற்கா ஜாதிக்கா என்று சொல்லி நன்றாக சிந்தித்து பாருங்கள் மாத்திரியாக இருக்கும் யாரி தூஷித்தாலும் யாரை மறுத்தாலும் யாரும் உதாசீனம் பண்ணி மறுத்து தள்ளிவிட்டாலும் சமுதாயத்திற்கு ஆகாதம் என்று தள்ளி வைத்து விட்டாலும் போதும் பக்கத்தில் அழகத்து போற வேண்டிய ஒரு கிராமம் இருக்கிறது ஆகியோர் சகோதர சாத்தானால் தாக்கப்பட்டு மிக கொடிய வியாதிக்குள்ளாகி மருத்துவர்களால் கைவிடப்பட்டு உடம்பல ஆரம்பி ஊதி நீர் எல்லாம் போட்டு கிட்டி எல்லாம் நாட்டில் சுகமாக்க முடியாது என்று சொல்லிவிட்டார் இந்து கோயிலுக்கெல்லாம் வருஷந்தோறும் பந்தி பந்தியை பள்ளி செலுத்தக்கூடிய ஒரு சாமியை கும்பிடுறார் செட்டியாத்துல செட்டியாத்து சாமி என்று ஒரு சாமி இருக்கிறதா எங்க திருச்செந்தூர் பக்கம் அந்த சாமி பண்டி தான் தான் குடிப்பாரு வருஷந்தோரும் பண்டிகை வளர்த்து பள்ளி செலுத்த வளர்க்க சொந்தக்காரங்கள பிடிச்சாங்க இப்பொழுது ஒரு பண்டி விட்டு இருக்கிற மாதிரி புரிசாயிட்டு கும்பலாம் வச்சு புரிய பண்டி ஆயிட்டு கும்பிட்டு சாமி வரையெல்லாம் என்று சொல்லி சொந்தக்கார எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நினைத்திருக்கிறான் இந்த நேசை செலுத்திட்டு அவர்கள் செத்து போனாலும் செலுத்த மாட்டேன் என்று சொல்லி இப்படி இருக்கும்போது சபைக்கு அழைத்துக் கொண்டு வந்தார்கள் விடுதலை ஆகிவிட்டான் வாங்க வர மாட்டேங்க என்ன பண்டிகம் இருக்கு கசாப்பு வந்தப்பா சாமி இதை வெட்டிட்டு வெட்டி போட்டால் நமக்கு ஆபத்து போயிட்டாங்க அவர ஊர்வாரங்கள பகைக்க ஆரம்பித்தார்கள் அப்படி பங்கீனி பலி செலுத்தாதான் போனால் ஊரை விட்டு உன்னை தள்ளி வைத்து விடுவோம் கணக்கில தண்ணீர் எடுக்க விட மாட்டோம் ஒரு கட்டுப்பாடு வைத்தார்கள் பிடிச்சு அழுது நீ தம்பி நீ புகாட்டி போனாலும் பரவாயில்ல எனக்கு காசு கூட நேச்ச கடனை செலுத்திட்டு வந்துடுறேன் அது ரொம்ப தோஷம் தான் அந்த சந்ததியெல்லாம் பிடிக்க சந்ததியே போட்டாலும் பரவாயில்ல நான் செத்து ரூபாயின் சந்ததி பிறத்திருக்கா தானே என்னை கொடுப்பதே தவிர இனி நான் யாருக்கும் அதை கொடுக்க மாட்டேன் என்று தீர்மானம் செய்து கடைசியாக ஒரு கசாப்பு கடை கால விஷயத்தான் அவரு பெரிய முருகம் அவரு பாதிகளை தான் முடிப்பது என்ன எனக்கு போக்குவரத்து செலவுக்கு தூக்கிட்டு வர எல்லாம் வேண்டும் எப்படியோ கொடுத்தது லாபம் என்று சொல்லி வித்தால் ராத்திரியோ ராத்திரியோ ஊரடங்கு உறங்கின பிறகு ஒரு ஆள் சுனாறுதான் போய் சாமியாகும் வெட்டி போட்டு சந்திரப்பிர சாமியை வெட்டி வெட்டி போட்டு ஜோடி பக்கவாட்டில் விட்டு ஏற்ற வெட்ட எதிர்பார்த்தாங்க பிள்ளையை அடிக்கும் தள்ளு அடிக்கும் என்று எதிர்பார்த்த ஒருவரையும் அடிக்கலாம் பிரிய மாணவர்களே என்ன சொன்னாரு தெரியுமா கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாதி எனக்கு ஆதாயம் சரி என்னை தள்ளி வைத்து விட்டாலும் சரி நான் இனி அந்த ஆணிய கும்பட மாட்டேன் இந்த பேய கும்படமே மாட்டேன் அருமையானவில்லை உலக நேச நம்மை விட்டு விலகவில்லை என்று சொன்னால் வேற நாம் நேசிக்கவில்லை தெரியுமா நேசாக நேசிக்கவில்லை நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவரை ஏதோ ஒரு வேதத்தில் வைத்திருக்கிற சந்தர்ப்பம் வரும் பொழுது தேடிக்கொள்ளணும் வேணும் கஷ்டம் இயேசு வேணும் அதுக்கப்புறம் உலக வேணும் என்று வாழாந்த பிடிக்கு இந்த பாடுபடுற தியானம் கொடுத்த ஒரு தீர்மானம் செய்யும் இயேசு மாத்திரம் எனக்கு போதும் எனக்காக ஜீவனை கொடுத்தெடுத்திருக்கிறார் என்னோட மாசம் பண்ண கடந்து வந்திருக்கிறார் நம்முடைய தெரியுமா நம்மை அவரை போல மாற்றி அந்த உலகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அழிந்து போகாத பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நமக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார் நமக்கு எதிர்பார்ப்பில் என தெரியுமா நம்மைத்தான் வெறுத்து தன் சிலுமையை சுமந்து கொண்டு என்று பின்பற்றி வேண்டும் என்று ஆண்டவர் சொல்ல அந்த மருத்து எதுவெல்லாம் வரவில்லை என்பதை எண்ணி பாருங்கள் மாபத்தில் வரவில்லையா வரவில்லையா ஐஸ்வர்யத்தில் உணர்ந்து அரைந்து விட்டோம் கிறிஸ்துவை உடையவர்களுடைய மாமிசத்தின் ஆசை சிறுமையில் அரைந்து விட்டார்கள் உலகம் எனக்கு சிறுமையில் அறியப்பட்டு விட்டது நான் உலகத்திற்கு செல்வையில் அறையப்பட்டு விட்டேன் என்று சொல்லுகின்றார் புனித வாழ்க்கை அடைந்து கொள்வதற்காக இந்த புனித வெள்ளியிலே நாம் தேவசி கடந்து வந்திருக்கின்றோம் புனித வெள்ளி என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது ஒரு தூய்மையான உலகத்திற்கு புனிதத்தை கொடுத்த ஒரு வெள்ளிக்கிழமை உலக மக்களை புனிதமாக வாக்கு மாற்றி வருவதற்காக தேவன் பலி செலுத்தப்பட்ட ஒரு நாள் அந்த புனித தந்தை வளர வேண்டும் என்று வர் விரும்புகிறார் என்பதைபத்திலே சொல்லித்திலேத்துவிடுகின்றது பிரியமில்லாத எல்லாவற்றையும் அக்கினை சுட்டெரித்து விடுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார் மூன்றாம் அதிகாரம் பதினேழு முதல் பத்தொன்பது வரை உள்ள வாசிக்கலாம் இன்றைக்கு நடக்கின்ற ஊழியங்களை இன்றைக்கு மாத்திர போசலாக சுத்த பழமொழி காலத்திலேயே அப்படிப்பட்ட ஊழியங்களை ஆரம்பித்து விட்டது வருதராகி சாட்டுவர்களை மாதிரியாக நோக்குங்கள் வழிகாட்டுகிறவர்களைவிதமாக நடக்கிறார்கள் சொன்னேன் சொல்லுகிறேன் வழிகாட்டுபடி வயிறு மகிமை கருத்துகளை சிந்திக்கிறார்கள் அவர்கள் சிந்திக்கிறார்கள் என்று சொல்லி எழுதுகின்றார் நம்முடைய சிந்தை என்ன எழுச்சியில் அடுத்து சொல்லுவாசிக்கிறான் குடியிருப்போம் இருக்கிறது எதிர்பார்த்து அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் உலகத்தில் செல்வங்கள் ஆடம்பரங்கள் தான் அவருடைய எதிர்பார்ப்பு சிலுமைக்கு பகையர்கள் சிலுமையை நேசிக்கிறவர்கள் நேசிக்க மாட்டார்கள் அதனால் அருமையான தேவஜானமேசுநாத சிலுவையில் அடைந்த பாண்டுகளின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற மாறுதல்களை நாம் செம்மையாக உணர்ந்து காரியங்களை செம்மையாக நாம் மாற்றி அமைத்துக் கொண்டு எல்லாம் இயேசுவாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் எல்லா உபதேசங்களை கழிக்க போய்விடாதருங்கள் எல்லா ஊழியக்காரர்களை நம்பிவிடாதருங்கள் அவர்கள் உலகத்து குறிவுகளை தேடுகிறார்கள் அவன் தேவன் வயது அவருடைய மகிமிய லட்சியை பூமி கடத்திக்கிறார்கள் என்று சொல்லி அபோசன ஆகியவரை சுத்த போல் புலிப்பு சபையாறு கழுதினார் ரோலாபுரியாரு போது ஒருவர் பதினாறாம் பதினேழு பதினெட்டு வசங்களை வாசிக்கலாம் விரோதமாய் பிரிவினைகளையும் குறித்து எச்சரிக்கையாக இருந்து இந்திய சகோதரே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடையே குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று ஊழியம் செய்யவில்லை வயிற்று செய்கிறாள் என்று சொல்லி பகல் எழுந்துகின்றார் தமிழகத்திற்கு ஊழியத்திற்கு வர வெறுப்பும் இல்லாமல் இருந்தேன் என்ன ஆரம்ப சின்ன பையன் முப்பத்தி முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம் சிறுவனாக இருந்தபடியால் அந்த பம்பாள தலைமை சபையிலே ஊழியத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் இவருடைய வார்த்தைகளை யாரும் கேட்க முடியும் என்று ஜபித்த பொழுது நான் யார் யாரையும் மனதில் நினைத்திருந்தனோ அவர்கள் யாரையும் கண்ணங்களை காண்பித்து இவர்கள் எனக்கு ஒழியின் செய்வத எனக்கு விரும்ப ஆச்சரியமாக இருந்தது பயமாக இருந்தது அவர்களே ஆண்டோடி ஊழியர் செய்யாது இருக்கும் பொழுது ஊழியம் உண்டானது அவர்கள் தன்னுடைய குடும்ப கௌரவத்திற்காக தன்னுடைய பெயரை புரட்சியாக்க வேண்டும் என்பதற்காக ஊழியே தவிர எனக்கு அவர்கள் ஊழியம் செய்யவில்லை அதை நாள் என்னுடைய செய்ய வேண்டும் என்று ஆண்டு அவர் சொன்னார் அப்போ சில சுத்த பருணவிதமாக உழிசையாமல் அவருடைய வயிற்றுக்காகவே உழி செய்கிறார்கள் அருமையான தேவஜானமே ஆகினால் நாம் பெற்றிருக்கின்ற உபதேசத்திற்கு விரோதமாக செய்கிற எந்த உபதேசத்திற்கு செல் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் சரியாக காத்துக் வேண்டும் என்று இறைவனாகி ஆண்டு அவர் சொல்லுகின்றார் பதினொன்றாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்து வருங்கே போல் சொல்லி ஆசைக்கலாம் வர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் இப்படிப்பட்டவர்கள் வேலையாட்கள் ஆச்சரியம் அல்லவே ஆகியால் அவருடைய ஊழியக்காரரும் வேஷத்தை தரித்துக் கொண்டாலும் ஆச்சரியம் முடிவு முடிவுடைய தக்கதாக இருக்கும் என்று சொல்லி ஒளியின் தூதன் என்று சொல்லி ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள் பெற்று வருஷமா ஊழியக்காரன் நீதியின் ஊழியக்காரனுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆச்சரிய சாத்தானும் ஒளியின் தூதலுடைய தரித்துக் கொள்வானே ஒளியின் தூதல் என்று சொல்வது ஊழியக்காரர்கள் ஒளியாக இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு ஒளியின் தூதல் என்று சொல்லி பேர் சாத்தான் இந்த வேஷத்தை தரித்து கொண்டு வருவான ஊழியர்கள் எல்லாம் அந்த ஊழியா சாத்தானுக்கு ஒளியின் தூதல் என்று பெயர் வைத்திருப்பது தப்பு என்பதை எனக்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஊசியால் வேதத்தை பார்க்க மாட்டாங்க யாராவது ஒரு ஆள் சொல்லி இருந்தா அவை சொல்லி கொண்டிருப்பார்கள் பழக்கம் அதனால் இவரையும் தேவ ஜனமே நாம் தேவனுக்கு ஊழிச்சுகிறோம் தேவனுடைய சிலுமையை கொடுத்தல்லாமல் வேறொன்றை கொடுத்து மேல் பாராட்ட கூடாது என்று அவையானவர் சொல்லுகிறார் சிலுமையானது கிரிவலெல்லாம் அழித்து விடுகின்றது உலகத்துக்கு நம்மை மதிக்க நான் உலகத்துக்கு சிலுமையில் அடையப்பட்டு விட்டேன் உலகம் எனக்காக சிறுமையில் அடையப்பட்டு விட்டது என்று சொல்லி இருப்பது போல வாழ்க்கை அப்படி இருக்கட்டும் மறித்தபடி நான் நானும் செல்வியில் மறித்து விட்டேன் அவர்களோடு அறையப்பட்டு விட்டேன் இப்பொழுது பிழைத்திருப்பது நான் அல்ல என் ஆண்டு வரையே எனக்குள் பிழைத்திருக்கிறார் ஹலோ அப்படி வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகின்றார் இவர் ஏற்பனிரண்டாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசதிகளே இப்படி வாசிக்கலாம் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு முன் வைத்திருந்தார் நீங்கள் ஆத்மாக்கள் சோர்ந்து போகாத படிக்கும் இழைப்பு சோர்ந்து போகாத படிப்பு செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் செய்யப்பட்ட விவரங்களை நினைத்துக் கொள்ளிய அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சகித்து தேவைய சிங்காசனத்தின் வரது பாசத்தில் வீட்டிருக்கிறார் நம்மையும் அங்கேதான் வைத்திருக்கிறார் இப்பொழுது நாம் இனி நிரந்தரமாக சரத்தோடு உடனே கடந்து போக போகின்றோம் இருக்க ம வேண்டுமான சகித்து அவரையே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டுமா உங்கள் இழைப்பு சோர்ந்து போதாதால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் கண்ணத்தில் அரைந்தார்கள் காரில் விழுந்தார்கள் தலையிலே குட்டினார்கள் தாட பயிற்சி இழுத்தார்கள் அங்கிகளை எடுத்து சீட்டு போட்டு எடுத்துக் கொண்டார்கள் அவர் பரியாசம் அணினார்கள் ஞான திருஷ்டி கண்ணை கட்டி வைத்துவிட்டு அவரை குட்டினார்கள் அடித்தார்கள் இருப்பொழுதுமே அடித்தது யார் என்று சொல்லுங்க என்று சொல்லலாம் பரியாசம் இப்படி பாவியலால் செய்யப்பட்ட விபரிதங்களை சேர்த்துக் கொண்டு அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் அலேமே இவர்களுக்கு மதியம் தாங்கள் செய்வது என்னவென்று அறியாதிருக்கிறார்கள் சிறுமையில் என்ன நடக்கிற தெரியுமா ரோகங்கள் வைராக்கியங்கள் எரிச்சல்கள் எல்லாம் அழிந்து போய்விடுகின்றன அவர் தேவன் அவரை போல நாம மாற வேண்டும் என்பதற்காக தான் இந்த உபதேசம் நமக்கு தரப்படுகின்றது தலை தான் வருத்ததன் சிலுமையை சுமந்து கொண்டேன் பின்பற்றவன் எனக்கு பாத்திரனாக இருக்க மாட்டான் அலேலியா ஒரு ஆள் தப்பா சொல்லிட்டா தாங்க முடியல நாம எல்லாரும் தப்பா சொல்லலாம் அடித்தா இப்ப அளிக்கிற ஒரு வாழ்க்கை செல்லை உலகமானால் என்னையும் உங்களையும் செய்யும் என்று சொல்லிதான் இந்த வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லுகின்றார் நிமித்தமாக பல கடமைகளில் அடி வாங்கி இருக்கின்றார் சென்றிருக்கின்றார் கேவலமாக நடத்தப்பட்டிருக்கிறார் அடித்து கொண்டு குப்பத்தொட்டிலே தூக்கி பந்தியை போட்டு மாறி போட்டுவிட்டு போய்விட்டார்கள் அதிலெல்லாம் அவர் ஆத்திரப்படவில்லை ஆண்டு நடத்தவதற்கான ஆண்டு வரையே அந்த ஜனங்களை அழித்து விடும் என்று சொல்லி அவர் ஜெயம் பண்ணவில்லை மறுபடியும் அந்த மக்களுக்கு சண்டை வந்தா கூட தாய் பதில் பேசி சொன்னாதான் கொஞ்சம் அடக்கு அமைதியா இருக்குது தெரியுமா அந்த மாமிசம் செத்து போட்ட என்ன தெரியுமா என்ன சொல்லிட்டு போங்க சிலருக்கு அந்த அர்த்தமா இருக்கும் சபைக்கு ஒரு ஆசிரியர் அவர் கட்டடிக்கல இருந்து சபைக்கு வந்தவர் எல்லாம் கட்டி கொடுத்திருக்கிறார் கோடி கோடிக்கணக்கான ரூபாய் கடனாளியாக ஆன பிறகுதான் சபைக்கு வந்து கருத்து கடவுளாம் தீர்த்த பிறகு அவர் சபையில சாட்சி ஆயிட்டார் மனை வர மாட்டாங்க பிள்ளைகள்லாம் வரமாட்டாங்க மனை பரியாசம் பண்ணிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும் இவர் எப்பவும் பயன்படுத்த அதுக்கு கண்டல் பண்ணிட்டு இருக்கும் அப்புறம் ஒரு தடவை என்ன தெரியுமா வீட்டில் ரொம்ப அருமையாகி விட்டது அப்புறம் வீட்டுல விறகு ஆபாரம் பண்ண அரிசி ஆவாரம் உடம்புலாம் விலைக்கு வாங்கி வேலை ஆட்களை வெட்ட வச்சுட்டு சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு சும்மா இருக்கிற நம்மளும் வெட்டி பழக அது வரைக்கும் அருவா பிடிச்சி பழக்கமே கிடையாது உள்ள குடும்பத்தில் உள்ளவர் நல்ல வீரமான வெட்டருவா ஒரு கம்பவுண்ட் குச்சியை நட்டி வச்சிட்டு வெட்டிடும் கம்பு வெட்டி முக்கால் விட்டுச்சு கட் ஆயிடுச்சு ஒருத்தான் நிக்கலும் எண்ணெயை போட்டு நல்ல துணி எல்லாம் பேண்டேஜ் பண்ணி வச்சிட்டாரு அதுதான் சரி கழுது எண்ணெய் போடுவாரு எப்படி கால் கொஞ்சம் வீக்கமாகி ரணமாகி சீலெல்லாம் வடிய ஆரம்பிச்சிட்டு பார்த்தா நட்டமாவும் நிற்கணும் நம்ம சொல்லுவாங்க ஒரு பிளேஸ் ஒண்ணு காலையாக போது ஒரு சீக்கிரமா இருந்தேஷன் வாங்கி வைங்க போட்டு மறந்து முடிக்க மாட்டேங்கிறாரு இப்படி இருக்கிற காலகட்டத்திலே ஒரு ஆள் காலையில பயில் படிச்சிருக்கும் போது சரித்திரத்தை படிச்சிருக்கிறார் அப்ப யோகனுடைய சரித்திரத்தை படிச்சிருக்கும் போது மனைவி தூசித்தான் நண்பர்கள் மூன்று நண்பர்கள் வந்து தூசித்தார்கள் என்னெல்லாம் எழுதியிருக்கிறத படிச்சுட்டே இருந்திருக்கிறார் அப்படியா நமக்கும் இந்த தூசணைகள் வந்தாலும் வரலாம் உடம்பு எல்லாம் சாப்பிட உட்கார்ந்து அந்த அம்மா யோவுமனை மாறி ஆரம்பிச்சிட்டு வேலையே அவனை அந்த ரோஷி போயிட்டு காலையை விட்டுட்டு மறந்து போட மாட்டேன்னு சொல்றான் அது வரைக்கும் நீன்னு பேசாத அந்த புங்களை அன்றைக்கு இனி இப்போ ஆனா போட்ட கண்ணாலாம் பேச ஆரம்பிச்சுட்டு இவருடைய மாம்யூசம் செத்திருக்கிறா என்று பாக்குறதுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறார் நேற்று பேசாதைக்கு பேசலான்னு சொன்னா இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் காலையில் எல்லாம் படிச்சோம் யோகமனை சாகப்படாதா மனுஷா பேசினா அவரை தூசி சாக வேண்டியதான்னு சொன்னா இது அடுத்தால சாக போடாதாங்கிற வார்த்தை வரும் எவையாளம் வரலாம் தானே போட்டால் நம்பிக்கையாக இருப்பேன் பாடுமரங்களை தியானிக்கு வந்திருக்கிறோம் பாடுபட வேண்டும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றார் பொருட்டு அவமானத்தை எண்ணி சகித்தார் வேதனை உள்ள ஒரு வாழ்க்கை எல்லாரும் அந்த மாதிரி என்னடா இப்படி எல்லாம் இசை போட்டமே இந்த கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து போய் உனக்கு என்ன போயிட்டு மனைவி பைப்பை காலி பேசுகிற மாடி பேசிய உண்மை பெற்று நாம் தீமை அனுபவிக்க கூடத்தை அந்த சொல்ல விரும்பியா எிக் கொண்டிருந்தார் மருமக்கன் ஒரே நேரத்தில் வேலை விட்டுருவாரு வீட்டை விட்டுருவாரு செத்து போடுவாரு தனியா இருப்பேன் குடும்பமா இருந்தா பேங்க் ஆபீசர் ஒரு ஆளு இன்னொரு கத்தோலிக்க சொந்த கார் வராது மூன்று பேரு கத்தோலிக்க அவளுக்கு ஒரு கார்ல வந்து ஒரே நேரத்தில் இறங்கிய தெரிஞ்சிட்டு வந்துட்டாங்க காப்பீட்டு ஒண்ணு முடிக்கல அந்த அழிந்து வீட்டுக்கு வர மாட்டோம் அதனால நாங்க கத்தோலிக்க குடும்பங்கிறதுக்காக தான் அந்த வீட்டுல பொண்ணெடுத்தோம் இப்படி பொண்ணை ஆகிங்கன்னு தெரிஞ்சதுன்னா நாங்க எடுத்துருக்க மாட்டோம் ஒருவரம்பிக்க செலுட்டு படப்பட எல்லார பிள்ளல் எல்லாம் அப்படியே போயாச்சு இவருக்கு அப்பதான் இருந்தா ஹியோக்கு நடந்த ஒரு வார்த்தை பேசவில்லை இன்னொரு கேட்டுங்க என்னவாமா சரி அல்லது இல்லைன்னா சொல்லுங்களே நம் வங்க இருப்போம் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க கேட்டார்களா ஒண்ணுமே சொல்லலை சிரிச்சுட்டையாந்திருந்தார் அருமையான தேவைச்சாரி மாமேசத்தையும் அவன் ஆசைகளையும் சிறுவையில் அறிந்திருக்கிறார் எத்தனையோ ஆண்டுகளாக பாடுபணத்தியான கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம் இன்று நம்முடைய மாமேசன் சாகவே இல்லாமல் தான் இருக்கின்றது ியமான மக்களாகணையில உடக்கூடிய அளவு கிழமை அழைத்திருக்கிறபடியால் ஆசைகள் அறியப்படட்டும் தமக்கு முன்வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை இல்லாமல் சிலுவையை சகித்தார் அவமான கஷ்டம் தான் கஷ்டம் ஆரம்ப காலத்தில் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு திட்டுகள் நடந்து கொண்டே இருக்கும் கல்லெடு தெரிவாங்க ஊர் பாருங்க சிஎஸ்ஐ காரங்க அதுல சில சொந்த காலையுடைய அண்ணன்மா ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டார்கள் நாங்கள் வீட்டில் ஒரு கூரை வீட்டில் கூட நடத்தி கொண்டிருப்போம் அந்த உபதேசியார் பள்ளிக்கூடத்து பசங்களாக கூப்பிட்டு வந்து எல்லாம் வந்தது கிடையாது அவர் பேசுவார் நான் அவர்களை சிரிப்பேன் தாழ்த்தி என்று சொல்ல வேண்டாம் அதை கேட்டுக்கொண்டு அப்படியே கொண்டிருந்தோம் இப்படி காலங்கள் கடந்து போய் கொண்டிருந்தது தண்டிக்கப்பட்டு கடந்து போய்விட்டார்கள் செத்து போய்விட்டார்கள் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் நாம ஆயுதம் பக்கத்து கிராமத்துல போனா சோ வருவாங்க சபையில சேர்ந்து சூக்கேடு வரும்போது பேசாம இருக்கிறீங்க குடும்பத்தார அப்படி மாறிட்டீங்க நாங்க அப்படி இருக்குது முடியாது நிச்சயமா பதிலுக்கு போய் நாங்க செய்யாம இருந்தா எங்களுக்கு பயனு முடிச்சிடும் அதனாலதான் கூட்டத்துக்கு வரலா சொன்னாங்க மூலமாக நமக்கு சம்பாதி புரியுமா தேவான் அதிகாரம் ஒன்னாவது வாசிக்கின்ற பொழுது பதினாலாம் வாசிக்கலாம் வார்த்தது பிரவேண்டும் என்று சொன்ன உலகத்திலைகளை அந்த வார்த்தை கைகொண்டா என்ன நடக்கும் உலகத்திலிருந்து விடுவோம் இருப்பார்கள் உலகத்தை சொல்லப்பட்டிருக்கிறபடி நாள் கிறிஸ்தவ சமுதாய உலகத்தோடு கூட கட்டப்பட்டிருக்கின்ற அது ஒரு நாள் இன்னும் விடுதலையாக்கப்பட போகிறதே குமார் விடுதலை ஆக்கினாதா விடுதலையாக்க முடியும் அந்த விடுதலை உபதேசத்தை புதிய சில மலை கருத்தை வைத்திருக்கின்ற கொஞ்சம் கொஞ்சம் உலகத்தை விட்டு விலகி இருந்துள்ள முழுக்க உலகத்தோடு கூட சேர்ந்து விட்டால் காரணம் ஆட்கள் வர மாட்டேன் உலகத்தோடு கூட சேர்ந்து கொள்ளும் கடவுள் கூட்டிட்டு போனா போட்டு இல்லை தெருள விட்டுட்டு போனா போட்டு என்று எல்லாரும் துணிந்து விட்டார் குடியரசு சிலை இருக்கின்ற மக்களை பர்லோகத்தில் கொண்டு சேர்க்கும் புதிய சிலைமாக செல்லும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் அகிலால ஈதமாக இயேசு அதனை போல நான் மாற வேண்டும் என்று சொல்லுகிறது தனக்கு வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை சிலுவையை சகித்து அவரையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் உலகம் நம்ம பரியாசம் பண்ணி அவமானப்படுத்தும் முக்கியமான இடங்களுக்கு நம்மை அழைத்துச் செல்ல மாட்டார்கள் மதிப்பு தர மாட்டார்கள் மரியாதை தர மாட்டார்கள் அதில் அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் நகைப்பான எதிர்ப்புகளை கூட போக மாட்டாங்க போட காடித்து போயிட்டு போடுவாங்க மோசமான ஒரு சகரமா அதனால புருஷா இறந்து போனா கூட கடத்தாம வச்சிருக்காங்க புருஷன் கட்டுறது அவரு போன கூட அது எதுக்குன்னு சொல்லி இவங்கிட்ட கேட்டா அவர் செத்த புறக்கணும் மரியாதை கொடுக்கணும் இல்லையா வீட்டில இருக்கவே மரியாதை இருக்காது செத்த புறவு மரியாதை கொடுக்க போனாராம் அருமையான வாழ்க்கை நான் உடைய வார்த்தை அவருக்கு கொடுத்தேன் உங்களுடைய உபதேசத்தை நான் கொடுத்தேன் உலகத்தார் நின்றே சகித்து அவமானத்தை சகித்து செலுமையை சகித்து கடந்து போனது போதே நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொறுத்து பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் செழுமையை சகித்தபடி நான் அவரையே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள் இந்த என்று வேலவாக்கியம் சொல்கின்றபடி அவரை பின்பற்றுகின்றதான நம்மையும்